அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு செவிக்கு உணவு இல்லாதபொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் செவிக்கு உணவு இல்லாத போது அதாவது உணவுன்னா கேள்வி கேட்கறது இல்லாத போது வயிற்றுக்கும் சிறிது உணவு கொடுக்கலாம் அப்படிங்கிறார் செவிக்குன்னா காதுக்கு உணவுன்னா உணவாகிய கேள்வி இல்லாத பொழுதுனா இல்லாதபோது வயிற்றுக்கும் வயிற்றுக்கும் கூட சிறிது சிறிது உணவு ஈயப்படும் கொடுக்கப்படட்டும் அப்படிங்கிறார் திருவள்ளுவர் என்ன பண்ணுறாருனா இந்த குரலில் கேள்விச்சுவையோட பெருமையை இப்படி சொல்லி கொடுக்குறார் இப்படி மனசில் பதிகிற மாதிரி சொல்கிறார் அதாவது காதுக்கு உணவாக இருக்கிற கேள்வி இல்லாத போது வயிற்றிற்கும் சிறிது உணவு கொடுக்கப்படட்டும் எதுக்காக வயிற்றுக்கு உணவு தர்றாங்கன்னு கேட்டால் மேலும் கேட்கறதுக்குத்தான் மேலும் கேட்கறதுக்காகத்தான் சாப்பிட்றது அறிவு எப்பவும் சுவையாக இருக்கும் இன்பத்தை வளர்க்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் அறிவை எவ்வளவு வேண்டுமானாலும் பெறலாம் ஆனால் வயிற்றுக்கு கொடுக்கப்படுற உணவு சாப்பிட்ற போது நாக்கில் இருக்கிற வரைக்கும் தான் சுவை பிறகு அந்த சுவையினுடைய வாசனையை மனசில் பதிய வச்சுட்டு வியாதியையும் கொடுக்கும் அதனால் என்ன சொல்லுகிறார் அளவாக சாப்பிடு ஆனால் நிறைய அறிவை வளருங்கிறார் வள்ளுவர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது குரலில் ஒன்று இழிவு அறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்குமே கழிப்பேர் இறையான்கண் நோய் உணவினுடைய குறை நிறைகளை எல்லாம் அறிஞ்சு அளவாக சாப்பிட்றவனுக்கு எப்படி சுகம் கிடைக்குமோ அப்படி விவரம் இல்லாமல் ஒழுங்காக சாப்பிடாமல் முறையில்லாமல் சாப்பிட்றவங்கிட்ட நோய் நிற்கும்னு அதே குரலில் சொல்கிறார் ஆகா அளவாக சாப்பிட்றவனுக்கு இன்பம் இருக்கும் முறை இல்லாமல் எதை சாப்பிடக்கூடாது அதெல்லாம் சாப்பிட்றவங்கிட்ட நோய் இருக்கும் ஆக ஈயப்படுங்கிறது இந்த வயத்தோட ப்ராப்ளம் அதை பற்றி ஔவையாரோட பாட்டு ஒன்று சொல்கிறேன் தொல்காப்பியமும் சொல்லுகிறது ஈயன் கிழவி இழிந்தோன் கூற்றே அப்படிங்கிறது ஈதல்ங்கிறது இழிவான பொருளில் சொல்லப்படுகிறது செவி உணவோடு ஒப்பிட்ற போது வயிற்றுக்கு ஈயப்படுற உணவு இழிந்தது அப்படின்னு நினைத்தார்கள் பெரியோர்கள் அதனால தான் ஔவையார் சொன்னாங்க ஒரு உணவை ஒழியாய் என்றால் ஒழியாய் இரு நாளை ஏகலன்றாய் ஏழாய் ஒரு நாளும் என்னோவு அரியா இடும்பை ஹூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது உணவு வாய் வழியாக புகுந்து வயிற்றில் இருந்து சிற கொஞ்சம் வலிமையை உடம்புக்கு தந்து அது அழிஞ்சிடும் ஆனால் இந்த கேட்குறோமே பெரியவங்கள்டருந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் அது செவி வாயிலாக உள்ளே போய் நெஞ்சிலேயே நிலைக்கலனாக இருந்து கொண்டு உறுதியை உயிருக்கு என்றைக்கும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் அப்படின்னு தண்டபாணி தேசிகர் அப்படிங்கிற ஒரு விரியுரை ஆசிரியர் உபதேசம் பண்ணுறார் ஆகையினால வயிற்றுக்கு உணவை காட்டிலும் செவிக்கு உணவையே அறிவுடைய மக்கள் எடுத்துக்கொள்ளணும் ஏற்றுக்கொள்ளணுங்கிறது கருத்து உயிருக்கு உறுதி கொடுக்கக்கூடிய ஏதாவது வாழ்க்கையில் நமக்கு ஒரு பிடிப்போட நல்ல காரியங்களை செய்யறதுக்கான ஒரு மனதை கொடுக்கக்கூடிய சாஸ்திரங்களை கேட்குறதுக்காகத்தான் உடம்புனுடைய ஆரோக்கியத்துக்காக உறுதிக்காக சிறது கொஞ்சம் சாப்பிடணும் அப்படிங்கிறது இது குறிக்கிறது என்று ஜெகவீரபாண்டியன் என்கிற பெரியவர் அறுவடை செய்திருக்கிறார் அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராண வல்லபே ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேகிச்ச பார்வதி அப்படின்னு ஆதிசங்கரர் ஸ்லோகத்தில் அன்னபூர்ணா ஸ்தோத்திரத்தில் சொல்கிறார் அன்னபூர்ணி தாயே பரமசிவனின் உயிர் துணையே மெய்யறிவையும் பற்றற்ற தன்மையும் நான் அடையறதுக்காக எனக்கு உணவக்கொடு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஒரு சம்பிரதாயமான ஒரு வடமொழி ஸ்லோகம் இப்படி சொல்றது உழைப்பது எதுக்குன்னு உண்பதற்கு உண்பது எதற்குன்னு உயிர் வாழ்றதுக்கு உயிர் வாழ்றது எதுக்காகன்னா உண்மையை உணர்வதற்கு உண்மையை உணர்வது எதற்காகன்னா மறுபடியும் துன்பம் வராமல் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக ஆகவே இந்த அதிகாரத்தில் இந்த முதல் இரண்டு குரல் பாக்களும் சாஸ்திரம் படித்த பெரியவங்களிருந்து இரு காதுகளாலும்படி உணர்த்துகின்றன எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில்